ீிாமமூிகிகேந்திரை பாய் முனீந்திரம் ஸ்ரீங்கம் மேஷி கிமா வித்தியைதியதூத்தீராமிருஷ்ணஞ்ச சதாசிவேந்திரம் ஸ்ய பிரியண்டம் Asmat smi bandhuscha அஸ்மூரு சனோஸ்மி மாதேவ் சாாா் யமே விமே மேவெக ஓ நமோ விதிய சம்பிரதாயோ வம்ச ரிஷிபியோ மஹோ namo குருபிய ओम ओम ோப்பவரானோம்மஸ்மி சூன சீரிய தேஜஸ்வினீ தமஸ் மாவிஷாவை ஓ கட்டோபனிஷத் முதல் அத்தியாயம் மூன்றாவது வல்லியில் இருக்கக்கூடிய மந்திரங்களுக்கெல்லாம் அர்த்தம் பார்க்க போகிறோம் எஸ் சேத்துரீஜா அக்ஷரம் ப்ரம்மய்பரம் அபயம் திதீரிஷத்தாம் பாரம் நாச்சிகே தகும் ஷே மகீ எஸ் சேத்துரீஜாநாம் அக்ஷரம் ப்ரம்மய்பரம் அபயம் திதீஷத்தாம் பாரம் நாச்சிகேதும் உபனிஷத் ஜானபலத்திற்காக மேலும் மேலும் பல கோணங்களில் துவத்தை உபதேசம் பண்ணுகிறது முதல் மந்திரம் ஹிருதயத்தில் இரண்டு ஆத்மா இருக்கிறது ஒன்று ஜீவாத்மா மற்றொன்று பரமாத்மா இது உபநிஷத்தோட ஸ்டைல் சொல்லி கொடுக்குற முறை ஆக நம்ம உடம்புக்குள்ளே நான் இருக்கேங்கிறது நமக்கு புரியணும் எப்படி வஸ்திரத்துக்குள்ள சரீரம் இருக்கோ அப்படி சரீரத்துக்குள்ள ஜீவாத்மா இருக்குங்கிறது மறக்கவே கூடாது நான் ஜீவாத்மா ஐ ஹாவ் ஷரீரம் ஐ எம் நாட் ஷரீரம் அது மறந்துடக்கூடாது நான் உடலை உடையவனாக இருக்கிறேன் நான் உடல் அல்ல நான் ஆடையை உடையவனாக இருக்கிறேன் நான் ஆடை அல்ல என்பதைப் போல நான் ருத்ராட்ச மாலையை உடையவனாக இருக்கிறேன் நான் ருத்ராட்ச மாலை அல்ல நான் கண்ணாடியை உடையவனாக இருக்கிறேன் கண்ணாடி கண் அல்ல அதே மாதிரி கண்ணை உடையவனாக நான் இருக்கிறேன் நான் கண் அல்ல கண்ணே அப்படின்னு சொல்லணும் என் கண்ணே புரிஞ்சுக்கோப்பா நம்ம வந்து கண் இந்த குழந்தை ஏன் கண்ணே மூக்கேனான்னு சொல்கிறோம்னா கண்ணேந்தான் முக்கியமாக சொல்கிறோம் தேக வத்திரிக ஆத்ம இதுதான் நமக்கு ஆன்மீகத்தில் முதல் பாடம் நான் உடலுக்கு வேறானவன் இது குழந்தையிலே சொல்லி கொடுக்க வேண்டிய விஷயம் நீ பிரம்மம்னெல்லாம் குழந்தையில் சொல்லித்தர மாட்டோம் சொல்லித்தரவும் கூடாது ஆனால் மந்திரங்கள்லாம் சம்ஸ்காரங்கள்லாம் நீ பிரம்மம்னு சொல்லிகிட்டு சந்தியாவந்தனத்திலேயே சொல்லிகிட்டு இருப்போம் அசாவாதித்யோ பிரம்மா பிரம்மைவாக அஸ்மி சொல்லிகிட்டு இருப்போம் ஆனால் வந்து அதுக்கு பக்குவம் வர்ற வரைக்கும் அது புரியாது ஆகையினால முதல் பாடம் ஜீவாத்மா தான் அது தான் எல்லாத்தையும் சொல்ல முடியும் மனுஷ ஜென்ம மகிமையை சொல்ல முடியும் தர்மத்தில் ருச்சியை உண்டு பண்ண முடியும் புனர்ஜென்மாவில் ஒரு நியாயமான பயத்தை உண்டு பண்ண முடியும் பயத்தை உண்டு வேணும் அந்த அந்த நியாயமான ஒரு பயம் இருக்கணும் உண்மை சத்தியமும் அது அதனால் வள்ளுவர் உயிர் அச்சம்னே சொல்கிறார் அறம்பொருள் இன்பம் உயிர் அச்சம் நான்கின் திறம் தெரிந்து தேரப்படும் அப்படின்னு தெரிந்து தெளிதல்னு ஒரு அதிகாரத்தில் சொல்கிறார் திருவள்ளுவர் ஒருத்தனை ஜட்ஜு பண்ணணும் ஒருத்தனை செலக்ட் பண்ணணும் ஒரு காரியத்துக்குன்னு சொன்னால் அவனுக்கு புண்ணியத்தில் எவ்வளோ தூரம் டேஸ்ட் இருக்குது பொருள் நாட்டம் புண்ணிய நாட்டம் பொருள் நாட்டம் புலனின்ப நாட்டம் உயிருக்கு அச்சப்படுகின்ற தன்மை இதெல்லாம் எவ்வளவு தூரத்துக்கு அவனுக்கு இருக்குதுன்னு பார்க்கணுங்கிறார் அப்போ இந்த உயிர் அச்சங்கிறது என்னென்னா உடம்புலேருந்து உயிர் பிரிஞ்சுருமோ அந்த அச்சம் வேறு இந்த உயிருக்கு வந்து இந்த வாழ்க்கையில் எதை செய்யணுமோ அதை செய்யலன்னா நமக்கு இந்த உடம்பு அப்புறம் இந்த புடம்பு போயிடுச்சுன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது என்ன வேணாலும் உலகத்தில் சம்பாதிச்சு இந்த உடம்பு இப்படி சம்பாதிக்கிறது ஆக இந்த சரீரத்திலேருந்து உயிர் போயிடுமே இந்த ஜீவன் கிளம்பிடுமே அப்போ இந்த ஜீவனுக்கு இந்த மனுஷ சரீரம் கிடச்சிருக்குங்கிறத அடிக்கடி நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் அது முதல் பாடம் உபநிஷத்தை அதை சொல்லுகிறது இந்த கர்மகாண்டத்துக்கே இந்த தேக வத்திரிக ஆத்ம அஸ்தித்வானம் வேணும் இவனுடைய கேள்வியவே விசாரம் பண்ணி இருக்கிறது பிரம்மசூத்திரம் நச்சிகேதோட கேள்வி செத்துப்போனத்துக்கு பிறகு ஒருத்தன் இருக்கான்னு சில பேர் சொல்கிறான் இல்லைன்னு சில பேர் சொல்கிறான் எனக்கு இது புரியலை நாம் செத்து போனதுக்கப்புறம் இருக்கோமா இல்லையா இது நீ எனக்கு சொல்லி தெரியணும்னா பிரம்மசூத்திரத்தில் இந்த மந்திரம் விசாரத்துக்கு எடுக்கப்பட்டிருக்கு அதாவது இந்த நச்சிகேதஸோட கேள்வி ஒரு முக்கியமான ஆட்சேபம் என்னென்னு கேட்டால் செத்து போனதுக்கப்புறம் ஆத்மா இருக்கா இல்லையான்னு இவன் கேள்வி கேட்குறான் இந்த கேள்வி இவன் ஏன் கேட்கணும் ஏன்னா இவன் அக்னி வித்தியை செத்து போனதுக்கப்புறம் போகிற சொர்க்கத்துக்கான வழியை சொல்லுன்னு சொன்னவனுக்கு செத்து போனதுக்கு பிறகு ஆத்மா இருக்குங்கிற ஞானம் இல்லாமையாக இவன் கேள்வியை கேட்டான் அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா முதல் ரெண்டாவது கேள்வி வரம் என்ன சொர்க்கத்துக்கு போறதுக்கு வழி கேட்டான் அதுக்கு அக்னி உபதேசம் பண்ண அப்ப இறந்து போனதுக்கு பிறகு உயிர் சொர்க்கத்துக்கு போகுங்கிற ஞானம் வந்து நச்சிகேத்க்கு இருந்துதான் இல்லையா அது பெரிய விசாரம் அதனால அதுக்கப்புறம் நான் அந்த விசாரம்லாம் நான் சொல்ல பிரம்மசூத்திரத்தில் இந்த மந்திரம் விசாரத்துக்கு எடுக்கப்பட்டிருக்கு இது ஆராய்ச்சி பண்ணப்பட்டிருக்கு அதை சங்கராச்சாரியார் நிறைய அதுக்கு விளக்கங்கள்லாம் கொடுக்குறார் ஆக அவனுக்கு ஏற்கனவே அந்த ஞானம் இருந்திருக்கு ஆனால் அந்த ஆத்மாவுக்கும் ஈஸ்வரனுக்கும் உள்ள சம்பந்தத்தில் தான் சந்தேகம் நிறைய அப்படின்னு அதை நியாயப்படுத்தி அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லுகிறார்கள் நான் அதை பற்றிலாம் இப்போ இங்கே பேசலை அப்படி ஆராய்ச்சி பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்கிறேன் ஆக இந்த ஜீவாத்மா இருக்கா இல்லையாங்கிறதுல சந்தேகமே கிடையாது அதில் வந்து சாஸ்திரத்தில் என்றைக்குமே சந்தேகம் வரவே வராது வர முடியாது ஏன்னா நமக்கே தெரியுது நான் இந்த உடம்புக்குள்ளே இருக்கேன் நான் இந்த மனதுக்குள்ளே இருக்கேன் நான் இருக்கேன் எனக்கு மனது இருக்குது எனக்கு புத்தி இருக்குது எனக்கு உடம்பு இருக்குது அப்புறம் எனக்கு துணி இருக்குது அப்புறம் எனக்கு மணி இருக்குது அப்புறம் எனக்கு உறவு இருக்குது எனக்குன்னு நான் சொல்கிறது எதை சொல்கிறேன் சாதாரணமாக உடம்போடு நினச்சிட்டு தான் எல்லாம் போய் தேகாத்ம புத்தியை தான் சொல்கிறோம் தேகாயேவோ ஆத்மா ஆத்மானா நான் அர்த்தம் உடம்பே நான் நினச்சிட்டு தான் எல்லோரும் விவகாரம் பண்ணின்னு இருக்கோம் ஆனால் பாடம் முதல் பாடமே நமக்கு சாஸ்திரத்தில் உடம்புக்கு வேறாக ஆத்மா இருக்குது இந்த உடம்பு ரொம்ப கிடைக்காதுன்னு ஆரம்பமாக பாடம் அதுதானே மனுஷ உடம்பு அவ்வளோ சுலபமாக கிடைக்காதப்பா இந்த கண்ணு காது மூக்கு நாக்கெல்லாம் வந்து இருக்கிற இந்த உடம்பு கொஞ்ச நாளைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மனுஷ்ய மனுஷரீரம் இந்த ஜீவாத்மாவுக்கு ஏதோ புண்ணியம் பண்ணத்தினால சூக்ம சரீரத்தோடு இருக்கிற இந்த ஜீவாத்மாவுக்கு அனித்தியமான ஸ்தூல சரீரம் வியாதி நிறைஞ்ச ஸ்தூல ஷரீரம் ஜென்மாவும் மரணமும் உள்ள ஸ்தூல சரீரம் இளமையும் முதுமையும் உள்ள இந்த ஸ்தூல சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கு பருவங்கள் மாறக்கூடிய ஸ்தூல சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கு ஓயாத மாறின்றிருக்கிற ஸ்தூல சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ஸ்தூல சரீரம் அழிஞ்சு போகும் இந்த ஸ்தூல சரீரம் அழியறதுக்குள்ளே இந்த ஜீவன் இந்த ஸ்தூல சரீரத்தை எதுக்கு உபயோகப்படுத்தணும் இந்த உடம்பை எதுக்கு உபயோகப்படுத்தணும் சாப்பாட்டை எதுக்கு உபயோகப்படுத்தணும் பணத்தை எதுக்கு உபயோகப்படுத்தணும் ரிலேஷன்ஷிப்பை எதுக்கு உபயோகப்படுத்தணும் தெரியணுமே அது தெரியாததுனால தான் இவ்வளோ துக்கம் அந்த ஜானம் இல்லை அதனால உபனிஷத் சொல்லுகிறது இந்த மந்திரம் இதை நான் திரும்ப திரும்ப நான் இது இதுக்காக சொல்றேனே தவிர இந்த சரீரத்துக்குள்ள ரெண்டு ஆத்மா இருக்கு சொல்லிடுது இந்த ஜீவாத்மா இருக்கு பரமாத்மாவை பத்தி தான் நிறைய பேருக்கு சந்தேகம் பரமாத்மா இருக்கா இல்லையா அப்படி பரமாத்மா இருக்கார்னா எங்க இருக்கார் அப்படி பரமாத்மா வந்து உள்ளுக்குள்ளேதான் இருக்காருனா ஜீவனுக்கும் அந்த பரமாத்மாவுக்கும் உள்ள சம்பந்தம் எப்படிப்பட்டது சும்மா சிம்பிளாக உங்களுக்கு கொஞ்சம் சொல்கிறேன் இது இதெல்லாம் அப்பார்ட் ஃப்ரம் திஸ்ன்னு சொல்கிற மாதிரி இதுக்கு வேறு அதனால் இது சம்மந்தப்பட்டது தான் இப்போ கடவுளுங்கிற பதம் நமக்கு இன்னமோ ஒரு ஒரு வடிவமுண்டதாகவே மனசில் பதிஞ்சு போயிடுது சம்ஸ்காரம் எல்லாம் பார்க்குறோம் ஏன்னா பார்த்து நமஸ்காரம் பண்ணுறோம் சுவாமியை நமஸ்காரம் பண்ணுறோம் ரூபத்தை வந்து ஒரு ஒரு பற்றுக்கோடாக வச்சுண்டு அரூபத்தை நினைக்கிறோமா ரூபத்தை நினைக்கிறோமா ஒரு ரூபத்தை பற்று இந்த இந்த உடம்பே ரூபம் இப்போ நம்ம அந்த ரூபமான உடம்புக்குள்ளே இருந்துட்டு இப்போ என்ன அரூபத்தை சிந்தனை பண்ணுறோமா ரூபத்தை சிந்தனை பண்ணுறோமா நான்கிறது ரூபமா அரூபமா பெரிய கேள்வி நான்கிறது ரூபமாக அரூபமா அப்புறம் ஈஸ்வரன்கிறது ரூபமாக அரூபமானா ரூபத்தில் இருந்துட்டு அரூபத்தை நினைக்கிறேன் ரூபத்து மூலமாகவும் நான் அரூபத்தை தான் நினைக்க முடியும் அது அப்படின்னா அது குணமா சொல்லலாம் அது என்னெல்லாமோ சொல்லலாம் ரொம்ப சூக்ஷமாக இருக்குது தக்ஷணாமூர்த்தியை பார்க்குற போது ரூபத்தை பார்க்குறேன் அந்த ரூபத்து மூலமாக நான் எதை கவனிக்கிறேன் ஃபோக்கஸ் பண்ணுறேன் ரூபத்தை ஃபோக்கஸ் பண்ணுறேன்னா ரூபத்து மூலமாக எதை ஃபோக்கஸ் பண்ணுறேன் எனக்கு ரூபம் வந்து ஒரு ஹோல்டு என் மைண்டுக்கு ஒரு சப்போர்ட் என் பாடி எனக்கு ஒரு சப்போர்ட் அதே மாதிரி தான் அதுவும் எனக்கு ஒரு சப்போர்ட் ஆனால் நான் யோசிக்கிறதெல்லாம் திங்க் பண்ணுறதெல்லாம் எதை திங்க் பண்ணுறேன்னா அது சூக்மமான விஷயம் ஸ்தூலத்தை வைத்துண்டு சூக்மத்தை தான் தியானம் பண்ணுறோம் ஸ்தூலத்தை ஆலம்பரமாக வச்சு சூக்ம தியானந்தான் பண்ணுறோம் பண்ணணும் ஸ்தூலத்தியானம் பண்ணினால் மு முட்டாழ்த்தணம் ஸ்தூலத்தை சாதனமாக வச்சு சூக்மத்தை தான் தியானம் பண்ணுறோம் எண்ணுதற்கு எட்டா எழிலார் நோக்கரிய நோக்கு நுணுக்கரிய நுண்ணுணர்வு அதில் உபனிஷத்து என்ன பண்ணுறதுன்னா எப்போ பார்த்தாலும் கிராஸாகவே பண்ணி பண்ணி மைண்டெல்லாம் குப்பையாக போயிடுச்சு ஆ சூல சிந்தனை எல்லாம் என்ன பண்ணுறது கடினமாக இருக்குது மனசை கஷ்டப்படுத்துறது சூக்மத்தை சிந்தனை பண்ணணும் ஆகையினால சரீரத்துக்குள்ள ஆத்மத்வயம் ஜீவா அதை பார்ப்போம் நம்ம ஆக இந்த ஜீவாத்மா பரமாத்மா இன்னொன்று சொல்லணும்னு வந்தேன் அது என்ன கேட்டால் விட்டுடும் ஆனந்தம் யாரு எல்லாேருக்கும் தேவை என்னதுன்னா அமைதி ஆனந்தம் எவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன காரியம் பண்ணாலும் சரி கல்யாணமெல்லாம் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஏற்பாடு இல்லாமல் கடைசியில் அப்பாடா அமைதி கல்யாணம் ஆகிடுச்சு அப்புறம் அமைதி போயிடுங்கிறது வேறு விஷயம் இருந்தாலும் கூட அப்பாடா ஒரு வழியாக கல்யாணம் முடிஞ்சுதுப்பா சன்னியாசமாக எடுத்துக்கோ எதுக்கு இந்த வம்பு சன்னியாசம் பண்ணணும் பண்ணணும்னு நினச்சிருந்தோன்னு வச்சுக்கோங்க சன்னியாசம் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அப்பாடா எல்லாத்தையும் விட்டாச்சு ஒரு மனசு ஏதோ ஒரு பிரவருத்தி அந்த பிரவருத்தி முடிஞ்ச உடனே என்னென்னா பீஸ் ஆஃப் மைண்ட் அது விவாகமாக இருக்கட்டும் சந்யாசமாக இருக்கட்டும் அது கா பண்ணியாச்சுன்னா அப்பாடா இப்போ எல்லாருக்கும் வாஸ்தவமாக விருப்பம் என்னென்னா ஏதாவது இருக்கிற போது சஞ்சலமாக இருக்குது என்னத்தையாவது பண்ணி அந்த சஞ்சலம் குவட்ட இது வந்து மாயா சக்தி நம்மளை சும்மா இருக்க விடாது சும்மா இருக்கிறபோது சும்மா இருக்க விடாது எதையா பண்ணால் வைக்கும் பண்ணினத்துக்கு அப்புறம் சும்மா இருக்கணும்னு தோணும் இது பண்ணாமையே சும்மா இருக்கலாமேன்னா முடியலையேன்னா பண்ணி சும்மா இருக்கிறதுக்கு தான் அப்புறம் சும்மா இருப்போம் திரும்பவும் என்னவா பண்ணணும்னு தோணும் அப்புறம் பண்ணினத்துக்கு அப்புறம் சும்மா இருக்கும் இதே போரிஞ்சுக்கோ எதுக்கு சொல்கிறேன் நமக்கு வேண்டிது அமைதி ஆனந்தம் அமைதி ஆனந்தம் நமக்கு நமக்கு வேறாக இருக்கிறதா நமக்கு அருகில் இருக்கிறதா இல்லை அதுவாகவே நாம் இருக்கிறோமா மூணு கேள்வி நான் கடவுளுக்குங்கிற வார்த்தையை எடுத்துட்டேன் பிரம்மம் ஈஸ்வரன் இந்த கடவுள் சிவனோ விஷ்ணுவோ சக்தியோ இந்த பதங்களையே எடுத்துட்டேன் ஏன் இந்த பதங்களை எடுத்தேன்னா அந்த பதங்களை எதையோ நம்ம மனசுக்குள்ளே ஏற்படுத்திகிட்டே இருக்குது அதுக்காக இந்த வேர்ட்ஸே ரிமூவ் பண்ணிட்டேன் நான் என்ன சொல்கிறேன் அமைதி ஆனந்தம் ஷாந்தம் சிவம் அதுவும் சிவம்னா அதுவும் பழையபடியும் வந்துடும் சிவலிங்கம் தான் ஞாபகத்துக்கு வரும் என்ன சாந்தம் அமைதி அந் நான் திரியம் ந பகிஷ்பிரஜம் நோபய திரியம் ந பிரியா நகனம் அது மாதிரி அமாத்திரச்சுர்த்தா பிரபஞ்ச உபசமஹா அவ்வகாரா அமைதி தினம் தூங்குகிறோமே இப்பவே வரும் வந்துடும் ஏதாவது பொங்கல் சாப்பிட்டுருந்தேனா வரும் அதனால அமைதி ஆனந்தம் இந்த அமைதி ஆனந்தம் என்பது கடவுள்னு வச்சு கடவுள்னு வச்சுப்போமில்ல அதுதான் கடவுள் அமைதியைத்தான் நாம் கடவுள் என்கிறோம் ஆனந்தத்தைத்தான் நாம் கடவுள் என்று சொல்லுகிறோம் ஏன்னா கடவுளுக்கு பேரே உண்ணெனது சாந்தா ஆனந்தா சாந்த ஸ்வரூபா சாந்தகா ஏவ ஈஸ்வரகா அது நமக்கு வேறையா இருக்கா வேறையா இருக்கு எங்கேயோ இருக்கு அமைதியும் ஆனந்தம் எங்கிருக்கோ தெரியல எங்கே நிம்மதி எங்கேயோ இருக்குதுன்னு நினச்சின்னு இருக்கும் அப்புறம் சொல்கிறார் அது உன்கிட்ட தான் இருக்குது உனக்கு உள்ளதாக இருக்குன்னா எனக்கு உள்ளதான் எனக்கு வெளியில் இருக்குதுன்னா அப்புறம் எனக்கு உள்ளே தான் இருக்குன்னா எனக்கு உள்ளே இருக்கா அப்போ நான் வேறே இருக்கேன் எனக்கு உள்ளே இருக்கு நான் யார் நான் வந்து யாருன்னா கடைசியில் சாஸ்திரம் சொல்கிறது நீயும் சாந்தி தான் ஆனந்தம் தான் அப்போ என்ன அர்த்தம் இப்போ நீங்கள் இப்படி போட்டுங்கோ அமைதியும் ஆனந்தமும் இல்லை அமைதி ஆனந்தம்னே வச்சுப்போம் ஆனந்தம் நமக்கு வேறாக இருக்கிறது ஆனந்தத்திற்கு அருகில் நான் இருக்கிறேன் கடவுளுக்கு பக்கத்தில் நான் இருக்கேன் கடவுள் எனக்கு தள்ளி இருக்கார் எங்கேயோ இருக்கார் அவர் ரெண்டு எடுத்து வைக்கிறார் நான் நான் அரை அடி தான் எடுத்து வைக்கிறேன் அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்றோம் ஒரு நாளைக்கு அப்புறம் இரண்டரை கலக்கறோம் தான் கடவுள் எங்கேயோ இருக்கார் அவரை நோக்கி நான் பத்தடி அவர் நான் ஒரு ஒரு அஞ்சு அடி வச்சா அவர் இருபத்தஞ்சு அடி எடுத்து வைக்கிறார் வர்றார் போகிறார் வரார் வந்துகிட்டே இருக்கார் வந்துகிட்டே இருக்கார் எல்லாம் ஒரு சிம்பாலிக்காக சொல்கிறது நிஜமாவாக அங்கே இருக்கார் இங்கே இருக்கார் அங்கங்கேனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தி ஆகின்னு சொன்னதுக்கப்புறம் என்னது சொல்கிறது ஆ இறைவன் எங்கோ இருக்கிறார் நான் இங்கே இருக்கிறேன்னா அப்புறம் கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம் சொல்கிறேன் நான் எப்பொழுதும் இறைவனுக்கு பக்கத்திலேயே இருக்கிறேன் அப்படின்னா அப்புறம் இறைவன் எனக்குள் இருக்கிறார்னா இறைவன் இறைவனுக்கு அருகாமையில் நான் இருக்கிறேன் இறைவனுக்கு நெருக்கமாகவே நான் இருக்கிறேன் இறைவனை விட்டு நான் இரவும் பகலும் பிரியாமல் இருக்கிறேன் அப்புறம் இறைவன் எனக்குள்ளே இருக்கிறார் இறைவன்னா ஞாபகம் அமைதி ஆனந்தம் எனக்குள்ளே இருக்கிறார் கடைசியில் என்ன பதில் என்ன விஷயம்னா இறைவனாகவே நான் இருக்கிறேன் நானே அமைதி நானே ஆனந்தம் ஆனந்தம் வேறு நான் வேறு அல்ல ஆனந்தம் எனக்கு அந்நியம் துவைத்தம் ஆனந்தத்துடன் நான் இருக்கிறேன் விசிஷ்டா ஆனந்தமாகவே இருக்கிறேன் அத்வைத்தம் ஆகவே ஆனந்தத்தை நான் தேட வேண்டிய அவசியமே கிடையாது இப்போ உபனிஷத்தோட ஸ்டைல் எப்படி இருக்கு ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஹிரதயத்துக்குள்ள இருக்கு இது கர்மகாண்டிக்கும் தெரியும் ஞான காண்டிக்கும் தெரியுங்கிற தர்மத்தை அனுஷ்டிக்கிறவனுக்கும் இது தெரியும் அவன் துவைத்தமாக வச்சுட்டு தர்மத்தை அனுஷ்டிக்கிறான் ஈஸ்வரனை ஞானி தர்மத்தை அனுஷ்டிக்கிறானோ தர்மத்தை அனுஷ்டிக்கிறத கம்மியாக இருக்கலாம் நல்ல கூட இருக்கலாம் தர்மத்தை அனுஷ்டிக்கிறத பற்றி இல்லை ஞானி ஆத்மாவாகவே தெரிஞ்சுண்டு தர்மத்தை அனுஷ்டிக்கலாம் அனுஷ்டிக்காமலும் இருக்கலாம் அதுக்கெல்லாம் இந்த தனி டாபிக் அது அப்புறம் சாமானிய தர்மமாக விசேஷ தர்மமானலாம் கேள்வி வரும் நான் அதுக்குள்ளே எல்லாம் போகல உங்களுக்கெல்லாம் அது குளு தான் கொடுக்குறேன் நிறைய யோசிக்கணும் இதில் சிந்திக்கிறதுக்கு விஷயம் கொடுத்துருக்கேன் அவ்வளோதான் உபநிஷத்து இன்ட்ரடியூஸ் பண்ணது என்னது ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டும் ஹிரதயத்தில் இருக்கிறது அப்படி சொல்லியாச்சு இது கர்மகாண்டிக்கும் வேதத்தினுடைய பூர்வ பாகத்தை அனுஷ்டிக்கிறவனுக்கும் தெரியும் வேதாந்த பாகத்தை அனுஷ்டிக்கிறவனுக்கும் தெரியும் ரெண்டு பேருக்கும் இந்த ஞானம் இருக்குது சுருக்கமாக சொன்னால் வேதத்தை அறிந்தவர்கள் எல்லோரும் வேதத்தினுடைய பூர்ணமான வேத பாகம் ஏன்னா இவரே சொல்லியிருக்கார் யமதர்மராஜாவே சொல்லியிருக்கார் இதுக்கு முன்னால் வள்ளியில் சர்வே வேதா எத் பதம் ஆமந்தி எதி சந்தோ பிரியம் சங்கிரஹேணி ஓம் இத்தேதத் பதினஞ்சாவது மந்திரம் இதற்கு முதல் வல்லி வேதங்களெல்லாம் என்ன சொல்லுகின்றனன்னு சொல்லியிருக்கார் ஆக இந்த ஆத்மாவோட லக்ஷணத்தை சொன்னார் குஹாம் பிரவிஷ்டௌ சாயா தப ரிதம் இருக்கிறது அதில் நீங்கள் ரெண்டு புரிஞ்சுக்கணும் ஜீவாத்மா சம்சாரி பரமாத்மா அசம்சாரி அசம்சாரியான ஜீவாத்மாவும் அசம்சாரியான பரமாத்மாவும் இந்த ஷரீரத்துக்குள்ள ஹிருதயத்துக்குள்ள இருக்கிறது இன்னொரு கோணத்தில் சொன்னால் அந்த ஜீவாத்மா பரமாத்மாவின் இடத்துல தான் இந்த ஷரீரமும் மனசும் இருக்கிறது கரெக்ட் ஆனந்தம் எனக்குள்ள இருக்கா நான் ஆனந்தமாகவே இருக்கேனா ஆனந்தம் எனக்கு வெளியில் இருக்குன்னா துவைத்தம் ஆனந்தம் எனக்குள்ள இருக்குன்னா விசிஷ்டா துவைத்தம் ஆனந்தமாகவே நான் இருக்கேன்னா அத்வைத்தம் புரியுறதா பார்க்க ஆனந்தம் எனக்கு வெளியில் இருக்கு துவைத்தம் ஆனந்தம் எனக்கு உள்ளே இருக்கு விசிஷ்டாத்வைதம் ஆனந்தமாகவே நான் இருக்கேன் அப்படின்னா அத்வைதம் இது ஒரு கோணம் புரிஞ்சுக்கணும் அது நீங்கள் இறைவன் சொல்லலாம் இறைவன் எனக்கு வெளியே இருக்கிறார் எனக்கு புறம்பாக இருக்கிறார் இறைவன் எனக்குள் இருக்கிறார் இறைவனாகவே நான் இருக்கிறேன் இதை எப்படி வேணாலும் போடலாம் இறைவன் எனக்கு வெளியில் இருக்கிறார் இறைவன் எனக்கு அருகாமையில் இருக்கிறார் கொஞ்சம் துவைதத்திலேயே கொஞ்சம் கல்டிவேட்டட் அப்புறம் இறைவன் எனக்கு உள்ளே இருக்கிறார் அப்புறம் வந்து இறைவனாகவே நான் இருக்கிறேன் இறைவன் வேறு இன்பம் வேறு அல்ல இன்பமே இறையே இறையே இன்பம் இன்பமே இறை தமிழில் சொல்லலாம் சரி இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு ஆனால் உபநிஷத்தை என்ன சொல்கிறதுனா நிறைய பேரால உட்கார்ந்து வேதாந்தத்தை படித்து ஸ்ரவண மரண நிதித்தியாசனம் பண்ணுறதுக்கு முடியல அப்படியும் இருக்காங்க கிருஷ்ணர் கீதையில் பக்தி யோகத்தில் அப்படி தானே பேசுகிறார் முதல்ல எடுத்த உடனே நிர்குணத்தை தான் ஆரம்பிக்கிறார் இது புரியலேன்னா இதுங்கிறார் இது புரியலேன்னா இதுங்கிறார் இது புரியலன்னா இதுன்னு கீழ மேலிருந்து கீழே வர்றார் ஏத்வக்ஷரம நிர்தேஷ்யம் அவ்வக்தம் பரியுபாசத்தே சர்வத்ரகம சிந்தியஞ்ச கூட்டஸ்தமச்சலம் த்ருவம் சன்னியம் ஏந்திரி அ கிராமம் சர்வத் சமபுத்தஜா அந்த ஸ்லோகத்தில் அந்த ஆர்டரை பாருங்க நிர்குண பிரம்ம உபாசனையிலிருந்து ஆரம்பித்து அப்புறம் விஸ்வரூப உபாசனை ஏகரூப உபாசனை கர்மயோகம் அதாவது நிஷ்காம தர்மானுஷ்டானம் அப்புறம் சகாம தர்மானுஷ்டானம் கீழே இறங்குறார் அந்த ஆர்டரை புரிஞ்சுக்கணும் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த மந்திரம் என்ன சொல்கிறது ரெண்டாவது வள்ளி சொன்ன மாதிரி தான் இது வேறு விதமாக ப்ரெசன்ட் பண்ணியிருக்கு அங்க ஸ்ரேயஸ் பிரேயஸுன்னர் இங்கே வந்து என்ன பண்ணார்னா அங்கே ஸ்ரேயஸ் பிரேயஸு வெளி சாதனம் அது வந்து தர்மார்த்த காமம் மோக்ஷம் தர்மார்த்த காமம் வந்து பிரேயஸ் மோக்ஷம் வந்து ஸ்ரேயஸ் நம்ம எதை நோக்கி போகிறோம்னா நம்மிடத்திலேயே இருக்கின்ற இறைத்தன்மையை அவர் வார்த்தைக்காக உபச்சாரத்துக்காக சொல்கிறோம் இறைத்தன்மையை நோக்கி போகிறோமா சம்சாரத்தை நோக்கி போகிறோமா நம்முடைய மனமானது எப்பொழுதும் எதை ஆழமாக எண்ணுகிறது அதுதான் கேள்வி நமது மனம் எப்பொழுதும் எதை ஆழமாக எண்ணுகிறது நம்ம விறத்தி வந்து விற்த்தி ஆதிக்கம் சம்ஸ்கிருத பாஷையில் சொன்னால் ஆதிக்கம் எந்த விற்த்தி அதிகமாக இருக்குது அதை பொறுத்து தான் நம்ம சாந்தியும் திக் பண்ணணும் விறத்தி பலம் அகண்டாக்கார விறத்தி பலம் நம்ம விறத்தி எல்லாம் கண்டாக்கார விறத்தியாக இருக்கிறதுனால தான் சம்சார் அதனால் ரெண்டாவது மந்திரத்தில் என்ன சொல்கிறார் ஈஜானா யஹா சேதுஹூ சேதுஹூ தம் நாச்சிக்கே ஷகேமஹி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா எங்களுக்கெல்லாம் இப்படிலாம் உட்காந்து வேதாந்தத்தை படிக்கிறத விட சுவாமியை வந்து விக்கிரம் வச்சு பூஜையெல்லாம் பண்ணி அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி ஏதாவது ஹோமம் பண்ணி பூஜை பண்ணி நாங்கள் தர்மத்தை அனுஷ்டிக்கிறோம் கடவுளை சார்ந்திருந்து நாங்கள் அற வாழ்க்கையை கடைபிடிக்கிறோம் என்று ஒரு சாரார் விரும்புகிறார்கள் அந்த அற வாழ்க்கையை கடைப்பிடித்து வாழ்க்கைக்கு தேவையான பொருளையும் இன்பத்தையும் நாங்கள் அனுபவிக்க விரும்புகிறோம் அப்படின்னா சரி போங்க சாஸ்திர அதை ஒத்துக்கிறது ஆக ரெண்டே ரெண்டு வழி தான் துன்பத்தை கடப்பதற்கு இரண்டே வழிகள் ஒன்று தர்மத்தை கடைப்பிடிப்பது கடவுளைச் சார்ந்திருந்து தர்மத்தை கடைப்பிடிப்பது துன்பத்தை கடைப்பிடிப்பதற்கு ஒரு வழி மற்றொன்று தன்னையே பிரம்மமாக ஆனந்தமாக உணர்வது இதுதான் மற்றொரு வழி இந்த ரெண்டு வழியில் எந்த வழியை நீ சூஸ் பண்ணுறேன்னா எல்லோருக்கும் வந்து எது சௌகரியம்னா வேறு வழிக்கு போகக்கூடாது இல்லை நான் இந்த ரெண்டு வழிக்கும் வரல அப்படின்னா அவனுக்கு துன்பம் தவிர்க்க முடியாது நீ யோகா பண்ணுறையா எக்ஸசைஸ் பண்ணுறையா ஏரோபிக் எக்ஸசைஸ் பண்ணுறியா யோகா பண்ணுறியா ரெண்டில் தான் சாய்ஸ் நான் எக்ஸசைஸே பண்ணாமல் இருக்கேங்கிறது சாய்ஸ் கிடையாது நீ ஏரோபிக் எக்ஸசைஸ் பண்ணுறதுன்னா பண்ணலாம் இல்லை யோகா பண்ணுறதுன்னா பண்ணலாம் எனி டைப் ஆஃப் எக்ஸசைஸ் நீ பண்ணித்தான் ஆகணும் உன் ஃபிசிக்கல் பாடி நல்லா இருக்கணும்னா ஏதோ ஒரு எக்ஸசைஸ் நீ பண்ணித்தான் ஆகணும் சாய்ஸ் கிடையாது ஆனால் நீ ஏரோபிக் பண்ணாலும் சரி இல்லை யோகா பண்ணாலும் சரி உனக்கு எது கன்வீனியன்ட்டாக ஃபீல் பண்ணுறியோ அதை பண்ணு ஆனால் எக்ஸசைஸ் மஸ்ட் அது மாதிரி நான்வெஜ்ஜு சாப்பிடும் நான் சாப்பிடும் வெஜிடேரியன் சாப்பிடும் தான் சாப்பிடும் சாப்பிட்டாகணும் வாழணும்னா அது சொல்கிறதுக்காக சொல்கிறேன் ஆனால் நம்ம அப்படி சொல்ல மாட்டோம் அது மாதிரி இங்கே என்ன உபனிஷ சொல் நீ தர்மத்தை அனுஷ்டிக்க விரும்புகிறியா இல்லை தர்மத்தையெல்லாம் சர்வ தர்மான் பரித்தெஜ்ய மாமேக்கம் சரணம் பிரஜ சொன்ன மாதிரி அத்வைத ஜ ஞானத்தை விரும்ிறையா இது ரெண்டு தான் சாய்ஸ் துக்கத்தை நீக்கிறதுக்கு ரெண்டு தான் சாய்ஸ் அது மாத்திரம் இல்லை இந்த தர்மானுஷ்டானத்தினால துக்கத்தை தாங்கிறதுங்கிறது ஓரளவுக்கு தான் பரிபூர்ணமாக உனக்கு துக்க வேணும்னா துக்கம் மித்தியாங்கிற ஞானந்தான் பிரயோஜனம் வேறு பிரயோஜனம் வேறு வழி கிடையாது மார்க்கம் பிரயோஜனம் இல்லை மார்க்கம் அதை தான் இந்த உபநிஷர் சொல்கிறது ஆக ஈஜானா நாம் சேத்துகு ஈஜானானனால் வழிபடுபவர்கள் தர்மத்தை அனுஷ்டிப்பவர்கள்னு அர்த்தம் தர்மத்தை கடைப்பிடிக்கிறதுன்னு அர்த்தம் அறத்தான் வருவதே இன்பம் செயற்பாலதோறும் அறணே ஒருவருக்கு உயர்ப்பாலதோறும் பழி என்று திருக்குறள் சொன்னது மாதிரி தர்மத்தை அனுஷ்டிக்கிறது தான் நிறைய பேருக்கு கன்வீனியன்ட்டாக இருக்குது ஆரம்பத்தில் அது வேணும்னு சாஸ்திரமும் சொல்லி இருக்கிறது அதனால் வேதாந்திரையும் சொல்கிறது ஆனால் அடுத்தது என்னதுன்னா பாரம் திதிஷதாம் அபயம் எது அக்ஷரம் பரம் பிரம்ம தத்து ஞாத்தும் சக்கேமஹி அதாவது தர்மத்தை அறிந்து கடைபிடிக்கணும் சங்கராச்சர் அப்படி சொல்கிறார் ஞாத்தும் சேத்தும் ச சகேமஹி தர்மஜானத்தை பெற்று தர்மத்தை அனுஷ்டிக்க வேண்டும் பிரம்ம ஜானத்தை பெற்று பிரம்மத்தை அனுஷ்டிக்கணும்னு சொல்ல முடியாது பிரம்ம ஜானம் அவ்வளோதான் ஃபுல் ஸ்டாப் பிரம்ம ஜானத்தை கடைபிடிக்கிறேன்னு சொன்னால் ஞானம் இல்லைன்னு அர்த்தம் பிரம்ம ஜானத்தை கடைப்பிடிக்க முடியாது பிரம்ம ஜானத்தோடு இருக்கலாம் தர்ம ஜானத்தோடு இருந்தால் பிரயோஜனம் இல்லை தர்மத்தை கடைப்பிடிக்கணும் எனக்கு இது வந்து பொய் பேசக்கூடாதுன்னு தெரியும்னு சொன்னால் போகாது போய் பேசாமல் இருக்கணும் ஆக தர்மத்தை அறிந்தால் போராது தர்மத்தை கடைப்பிடிக்கணும் பிரம்மத்தை அறிந்தால் போதுமானது அதான் முக்கியம் பிரம்மத்தை அறிந்தால் போதுமானது அரிவே பயனை கொடுப்பது தர்மத்தை கடைப்பிடித்தால்தான் பயன் கிடைக்கும் பிரம்மத்தை அறிந்தாலே பயன் கிடைக்கும் இது படிக்க படிக்க புரியும் பாருங்க ஆக பாரம் தித்தீரிஷதாம் அபயம் பாரம் தித்தீரிஷதான்னா என்ன அர்த்தம் அதாவது பாரம் தர்த்தும் இச்சதாம் இந்த சமுத்திரத்தை சம்சார சாகரத்தை கடந்து அந்த அக்கறைக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அபயம் அந்த பிரம்மன் அபயஸ்வரூபம் பரம்பிரம்ம இந்த மேலான மெய்ப்பொருள் அக்ஷரம் அழியாதது அதை அறிந்து கொள்ள வேண்டும் அதையும் சிரவண மரண நிதித்தியாசனம் பண்ண முடியும் ஒன்று கிரகஸ்தனாயிருந்து தர்மத்தை அனுஷ்டிக்கிறது இல்லாட்டி சன்னியாசியாக இருந்து வேதாந்தத்தில் ஊர்றது அவ்வளோதான் ரெண்டு ரெண்டு அது வந்து வேஷம் போட்டுக்கணும்னு அவசியம் இல்லை காஷாயம் போட்டுக்கணும்னு அவசியம் இல்லை போட்டுருந்தா அதில் சில சௌரியங்கள் இருக்குது ஓட்டுக்காதனாலேயே சில சௌரியங்கள் இருக்குது ஆக வஸ்திரம் வந்து அது ஒரு வாழ்க்கை முறைக்கான ஒரு இதே முதல்ல பண்ண வேண்டியது என்னென்னு முடிவு பண்ணணுமே கிரகஸ்தானியை பற்றி தான் நிறைய பேசுகிறார் கிருஷ்ணர் கீதையில் அர்ஜுனன் கிரகஸ்தன் கிருஷ்ணன் ரெண்டு பேரும் மகாமகா கிருகஸ்தா அவங்க பேசுகிறதான் சர்வம் பிரம்மமயம் ஆக பாரம் தித்திரஷதாம் அபயம் அக்ஷரம் பிரம்ம எத்து பரம் தத்து ஞாத்தும் சக்கியமை இந்த மந்திரத்தோட விஷயம் என்னென்னா நாம் இரண்டில் ஒன்றை துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கு கடைப்பிடிக்கலாம் ஆனால் ஒன்று ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டும் முற்றிலும் துன்பம் நீங்க இன்பத்தையே முற்றிலும் உணர வேண்டுமானால் பிரம்ம ஜானத்துக்கு தான் போயாகணும் பக்குவ படத்துக்காக பகவான் ரொம்ப அழகாக சொல்கிறார் கீதையில் சந்யா சஸ்து மகாபாஹோ துக்கமாப்தயோக யோகயுக்தோ முரம நச்சிரேணாதி கட்சி இதை விட இன்னும் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை விட ஆராதத்தியாயம் ஆறுருஷோர்முனேர்யோகம் கர்ம காரணமுச்சியத்தை யோகாரூடஸ் தமக்காரண முச்சத்தை மனசை பக்குவப்படுத்திக்கிறதுக்கு கர்மா பண்ணணும் பக்குவப்பட்ட பிறகு கர்மத்தை விடணுங்கிறார் ஆறுருக்ஷோர் முனேர் யோகம் கர்ம காரணம் உச்சத்தை காரணம்னா சாதனம் யோகாரூடச தஸ் இவ சமஹ காரணம் உச்சத்தை சமஹாங்கிறது சங்கராச்சாரியார் பரமார்த்த சந்யாசகாங்கிறார் சந்நியாசம் பண்ணுறதுங்கிறார் சன்னியாசம்னா வேஷம் போட்டுக்கிறது இல்லை அதிலேருந்து எல்லாம் குறைச்சிக்கிண்டு டைம் எதுக்கு கொடுக்குறது நேரத்தை கொடுக்கறது தான் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நேரம் இந்த நேரத்தை நான் எதுக்கு கொடுக்குறேன் தூங்கிறதுக்கு கொடுக்குறேனா அரட்டை அடிக்கிறதுக்கு கொடுக்குறேனா இல்லை லௌக்கிக விவகாரங்களுக்கு கொடுக்குறேனா வாட்ஸ்அப்புக்கு கொடுக்குறேனா இல்லை வேதாந்தம் படிக்கிறதுக்கு கொடுக்குறேனா இல்லை மந்திரஜபம் பண்ணுறதுக்கு கொடுக்குறேனா என்கிட்ட இருக்கிறது இருபத்தி மணி நேரம் இந்த இருபத்தி மணி நேரத்தை நான் எதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறேன் எப்படி நான் கான்ட்ரிபியூட் பண்ணுறேன்னு சொல்லலாம் இல்லாட்டி அதை நான் எப்படி உபயோகப்படுத்துகிறேன் நேரத்தை நான் எப்படி உபயோகப்படுத்துகிறேங்கிறத பொறுத்து தான் என் நிம்மதி என் தலையில் எழுதியிருக்கு நேரத்தை நான் எப்படி உபயோகப்படுத்துகிறேங்கிறது எனக்கு தெரியலன்னா அது அதை பொறுத்து தான் இருக்கு நான் தப்பான விஷயத்துக்கு நேரத்தை கொடுத்தேன்னா நான் அவஸ்தை தான் விட போனேன் சரியான விஷயத்துக்கு நான் நேரத்தை கொடுத்தேன்னா நான் நல்லா தான் இருக்க போனேன் ஆக நேரத்தை நீ எதுக்கு கொடுக்குறதுன்னு பார்த்துக்கோ துன்பத்தை கொடுக்குற விஷயத்துக்கு நீ டயத்தை கொடுத்தியானால் உனக்கு துன்பம் தவிர்க்க முடியாதது அனவாய்டபுள் துன்பத்தை தவிர்க்கறத்துக்கு என்ன வழி உண்டோ அதுக்கு நீ கொடுக்கணும் துன்பம் வர்றதுக்கே வழியெல்லாம் பண்ணிவிட்டேன் துன்பம் வரப்படாதுன்னா எப்படி வரும் நெருப்பை தொட்டு சுடப்படாதுன்னா அது எப்படி சுடாமல் இருக்கும் நான் நெருப்பை தொடுவேன் ஆனால் சுடப்படாது அப்படின்னா அது எப்படி நடக்காதோ அது மாதிரி நான் கண்டபடியெலாம் வாழுவேன் எனக்கு ஒன்றும் வரக்கூடாது அது எப்படி வரும் நடக்கவே நடக்க இப்படி தான் இருந்தாகணம்னு இருக்குது அதுக்காக உபனிஷத்து இப்போ ஒரு இரத்தல்பனையை சொல்லப்போகிறது மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒன்பது மந்திரங்கள் இன்னும் சொல்லப்போனால் அப்படி அதே பொறுத்துருக்கு ஒன்பது மந்திரங்கள் ஒரு இரத்தல்பனையை சொல்கிறது வாழ்க்கை பயணம் இம் மனித உடலில் உயிர் வாழ்கின்ற வாழ்க்கை பயணம் உபதேசிக்கப்படுகிறது அந்த மந்திரத்தை பார்ப்போம் ஒரு இரத்த கல்பனை உருவகப்படுத்த போகிற பாருங்க இந்த உடம்பை எதுக்கு பயன்படுத்த போகிறோங்கிறது தான் விஷயம் இந்த மனித உடலை இந்த ஹியூமன் பாடியை நமக்கு எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் இதை வந்து சும்மா மனம் போன போ இஷ்டத்துக்கு பணத்தை சம்பாதிச்சு பங்களாவை கட்டி அதுக்குள்ளே இருக்கிறதுக்காக இந்த உடம்பை பயன்படுத்த போகிறோமா இல்லை ஒரு அழகான பெரிய காரை வாங்கி இல்லாட்டி பிளேனே வாங்கி அந்த பிளேனுக்குள்ளே இந்த உடம்பை வைக்கிறதுக்காக நம்ம இந்த உடம்பை பயன்படுத்த போகிறோமா எதுக்காக இந்த உடம்பை பயன்படுத்த போகிறேன் இதை நான் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு பயன்படுத்த போகிறேனா இல்லை உலக சுகத்தை அனுபவிக்கிறதுக்காக இந்த உடம்பை பயன்படுத்த போகிறேனா இல்லை நிறைய புண்ணிய காரியம் பண்ணுறதுக்காக இந்த உடம்பை பயன்படுத்த போகிறேனா இல்லை உடம்பே மறுபடியும் வராமல் இருக்கிறதுக்கு இந்த உடம்பை பயன்படுத்த போகிறேனா இதுதான் கேள்வி அர்த்தத்துக்கா காமத்துக்கா தர்மத்துக்கா மோட்சத்துக்கா இந்த சரீரத்தை நான் எதுக்கு உபயோகப்படுத்த போகிறேன் இதை பிரேயஸுக்கு உபயோகப்படுத்த போகிறேனா அல்லது இதை ஸ்ரேயஸுக்கு உபயோகப்படுத்த போகிறேனா யார் தீர்மானம் பண்ணுறது சுவாமிஜி நீங்கள் தீர்மானம் பண்ணுங்க இந்த உடம்பை நான் எதுக்கு பயன்படுத்தணும்னு நீங்கள் தீர்மானம் பண்ணுங்க நான் நான் தீர்மானம் பண்ண முடியும் தட்சிணாமூர்த்தி போய் அவர்கிட்ட போய் கடவுளே இந்த உடம்பை நான் எதுக்கு பயன்படுத்தணும்னு நீயே தீர்மானம் பண்ணு நான் தான் தீர்மானம் பண்ணணும் முடிவெடுக்கணும் நிறைய பேருக்கு முடிவு எடுக்கிறதுக்கு இந்த பக்கமுமே இல்லை அதுக்கு பேர் சாஸ்திரத்தில் புருஷார்த்த நிச்சயம்னு பேர் புருஷார்த்த நிச்சயம் நான் பணம் சம்பாதிக்கிறதுக்காக இந்த உடம்பை பயன்படுத்த போகிறேன்னா கொஞ்சம் சம்பாதிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் கொடுப்பேன் இந்த உடம்பை புண்ணியம் பண்ணுறதுக்கு உபயோகப்படுத்த போகிறேனா அதை பொறுத்து இருக்கு என் வாழ்க்கையின் பிற்காலம் பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யும் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே விளையும்னு குரல் இருக்குது அதை மாற்றி போட்டு பாருங்களேன் இப்படியே கூட பண்ண தமக்கு இன்னா முற்பகல் செய்யும் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே விளையும் அவ்வளோதான் முன்னா அதை ஜாக்கிரதையாக பண்ணணும் முதல்ல நமக்கு நன்மை மாதிரி செஞ்சுக்கிறோம் வேறு விதமாகவும் போடுங்க பிறர்க்கு நல்லது முற்பகல் செய்யின் தமக்கு பிற்பகல் த அந்த நல்லது தானே விளையும் அப்படின்னு சொல்லாமே அது நெகட்டிவாக போட்டிருக்கு பாசிட்டிவாக போட்டு பார்க்கலாமே பிறர்க்கு நன்மை முற்பகல் செய்யின் தமக்கு நன்மை பிற்பகல் தாமே விளையும்னு சொல்லலாம் நான் சொல்கிறது கொஞ்சம் டெப்த்து தான் எனக்கு வந்து முதல்ல எது சுகம் மாதிரி தோன்றுறதோ அது எனக்கு பின்னால் துக்கமாக மாறுறது வாழ்க்கையிலெல்லாம் பார்க்குறோம் ஒரு காலத்தில் நான் எது இன்பம்னு நினச்சேனோ அது பிற பின்னொரு காலத்தில் அது துன்பமாக மாறுகிறது அதுதானே அதனுடைய த தோஷம் சாஸ்திரம் அப்படி சொல்லுகிறது ஏஹி சம்ஸ்பரிசஜஜஜஜஜஜஜஜா போகாக துக்க கிருஷ்ணர் எல்லாமே துக்கத்து பின்னால் துக்கத்தில் தான் முடிகிறதுங்கிறார் அக்ரே அமிர்தம் பரிணாமே விஷம்னர் ஆரம்பத்தில் அமிர்தம் மாதிரி இருக்குது போக போக விஷமாக மாறுறதுன்னர் அர்த்தகாமம் அப்படி அர்த்த சுகம் காம சுகம் எல்லாம் ஆரம்பத்தில் அமிர்த்தமாக இருக்கும் போக போக விஷமாக மாறிடும் ஆனால் தர்ம சுகம் எப்படி இருக்கும்னா ஆரம்பத்தில் விஷமாக இருக்கும் போக போக அமிர்த்தமாக மாறு எத்திரே விஷமிவ பரிணாமே அமிர்தோபமம் ஒரு மணி நேரம் கிளாஸில் உட்கார்ந்துருக்கிறது அமிர்த்தமாக விஷமா ஒரு மணி நேரம் கிளாஸ் எடுக்கிறது அமிர்தமாக விஷமா தெரிஞ்சிருக்கிறத பொறுத்து இருக்கு மாதிரி விஷமாக அமிர்தமான அது அவங்கவுங்க பக்குவத்தை பொறுத்துது எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டால் இனி வரப்போகிற ஒம்பது மந்திரங்கள் இந்த உடம்பை எதுக்கு பயன்படுத்தணுங்கிறத சொல்கிறது நான் சாய்ஸ் கொடுத்துடுறது பகவான் நமக்கு சாய்ஸை கொடுத்துட்டார் கொடுத்துட்டு நீ சூஸ் பண்ணுங்கிறார் நிழல் வேணும்னா மரத்துக்கிட்ட நம்ம தான் போகணும் குளிர் காயணும்னா நெருப்புக்கிட்ட நம்ம தான் போகணும் அது மாதிரி நான் உனக்கு வாழ்க்கையில் இதெல்லாம் கொடுத்துட்டேன் அதுதான் கிருஷ்ணர் உத்தரேதாத்மன் ஆத்மானம் நீ தான் உன்னை காப்பாற்றிக்கணும் உனக்கு எல்லாம் நான் ப்ரொவைட் பண்ணேன் உனக்கு என்ன குறை வச்சிருக்கேன் இத்தனை வச்சிருந்தும் மறுபடியும் மறுபடியும் ப்ரேயர் ப்ரேயர்னு சொல்லி எத்தனையோ கேட்டுகிட்டே இருக்கே அதை குடு இதை கொடுன்னு கேட்டுகிட்டே சனி தோஷம் போட்டுங்கிற ராகுதோஷம் போட்டுங்கிற படிப்போம் மந்திரத்தை படிப்போம் ஆத்மானகம் ரத்தினம் வித்தி ீரம் ரமமேவாரி மனப்பிரமேந்திரா விஷயாஸ்ச்சரான் ஆயமோயுக்க நீஷிணம் ரி விரீரம் ரூபிம் துசிம் வி மனப்பிரமேந்திரா விஷயாகுஸ்தேஷு ஆத்மேந்திரிய மனோயுக்தம் போக்தேத்மனீஷிண இந்த வாழ்க்கையை ஒரு தேர்ப்பயணத்தோடு ஒப்பிட்டு உபனிஷத் பேசுகிறது எப்படி டெவலப் பண்ணியிருக்குன்னு மறந்துடாதீங்கோ இந்த உடம்புக்குள்ளே ரெண்டு ஆத்மா இருக்கு. ஒன்று ஜீவாத்மா இன்னொன்று பரமாத்மா இது முதல் மந்திரம் இரண்டாவது மந்திரம் என்ன சொல்லியது ஏதாவது நாச்சிகேதம்னு சொன்னால் தர்மானுஷ்டானம் ஞாபகம் தர்மத்தையும் அறிந்து கடைப்பிடிக்கலாம் பிரம்மத்தையும் அறிந்து இன்புற்றுக்கலாம் தர்மத்தையும் அறிந்து கடைப்பிடிக்கலாம் வாழ்க்கையில் நமக்கு ரெண்டே ரெண்டு தான் தர்மத்தை அறிந்து துன்பத்தை கடக்கலாம் பிரம்மத்தை அறிந்தும் துன்பத்தை கடக்கலாம் ஞான் வச்சும்போது இது சாய்ஸுன்னு நினைச்சக்கூடாது ஆக்சுவலாக ஏன்னா பிரம்மத்தை அறிஞ்சாதான் மோட்சம் ஆனால் வந்து அதுக்கு பக்குவம் இல்லைங்கிறதுனால உபநிஷத் சொல்லுகிறது ஆக தர்மஜானம் தர்ம அனுஷ்டானமும் பண்ணலாம் பிரம்ம ஜானத்தையும் பெற்று துன்பத்தை கடக்கலாம் இங்கே முக்கியமாக துக்க நிவிற்த்தி சாதன துவயம் துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கு இரண்டு வழிமுறைகள் ஒன்று தர்மானம் மற்றொன்று பிரம்மஜானம் பிரானம்னா ஞா வச்சுக்கணும் தன்னை பிரம்மமாக அறிந்து கொள்ளுதல் அதான் தன்னை பிரம்மமாக ஆனந்தமாக தன்னை உணர்ந்து கொள்ளுதல் தன்னை ஆனந்தமாக உணர்ந்து கொள்வதாலும் ஒருவன் துன்பத்தை கடக்கலாம் தான் கடவுளை சார்ந்திருந்து தர்மத்தை கடைபிடிப்பதாலும் துன்பத்தை கடக்கலாம் ஆனால் முதலில் இறைவனை சார்ந்திருந்து தர்மத்தை கடைப்பிடித்து துன்பத்தை பெரும்பாலும் வென்று பிறகு தன்னையே பிரம்மமாக உணர்ந்து துன்பத்திலிருந்து முற்றிலும் விடுபட வேண்டும் என்பதுதான் தான் சாஸ்திரத்தினுடைய உபதேசம் ஆனால் இது சொல்கிறது இது முடியல என்ன அதை பண்ணுப்பா பரவாயில்லை நீ துவைத்த பக்தி வச்சுக்கோ துவைத்த நிஷ்டனாக இருந்தாலும் துக்க உண்டு ஆனால் அத்வைத்த நிஷ்டையில் தான் பரிபூர்ண துக்க துவைத்த நிஷ்டையில் ஆபேக்ஷிக துக்க நிவத்தி அத்வைத்த நிஷ்டையில் ஆத்தியந்திக துக்க நிவத்தி இதுதான் அர்த்தம் துவைத்த நிஷ்டா அத்வைத்த நிஷ்டா துவைத்த நிஷ்டான்னா என்ன அர்த்தம் கடவுளை நீ வேறாக வச்சு வழிபட்டாலும் தப்பு இல்லை கடவுளாகவே உன்னை உணர்ந்து கொண்டால் தப்பு இல்லைன்னு சொல்லலை கடவுளை உன் நீ உணர்ந்து கொள்ளலாம் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இதை ஃபைன் பண்ணலாம் உனக்கு வேறாக கடவுளை நீ பாவனை பண்ணி பூஜை பண்ணியும் துன்பத்தை கடக்கலாம் உன்னை கடவுளாகவே உணர்ந்தும் துன்பத்தை கடக்கலாம் ஆனால் எடுத்தெடுப்பில் உன்னை கடவுளாகவே உணர்ந்து துன்பத்தை கடப்பது முடியாது எனவே கடவுளை உனக்கு வேறாக வைத்து துன்பத்தை கடந்து கொள் பிறகு கடவுளாகவே உன்னை உணர்ந்து துன்பத்தை கடக்கலாம் இந்த இடத்துல சேத்துஹூன்னு போட்டதுனால அதை சொல்லி ஆகணும் துக்க நிவத்தி சம்சார நிவத்தி மோக்ஷங்கிற வார்த்தை இந்த வேற கோணத்தில் போடுறோம் சம்சார நிவத்திக்கு சாதனம் துவைத்த இருக்கலாம் துவைத்த நிஷ்டா தர்ம நிஷ்டா எல்லாம் ஒன்று தான் அத்வைத்த நீ எதுக்கு இந்த உடம்பை உபயோகப்படுத்த போகிற துவைத்த நிஷ்டக்கே சாகர பண்ண போறியா இல்லை அத்வைத நிஷ்டைக்கு வரப்போறையா அது நீ முடிவு பண்ணிக்கும் ஆனால் எதுலேயும் ரெண்டுலேயுமே துக்க நிவர்த்தி இருக்குது ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும் நீ தர்மத்தை ஈஸ்வர பக்தியோட தர்மத்தை அனுஷ்டித்தாலும் புனர்ஜன்மா இருக்கு அதனால் நீ வந்து இதுக்கு வரணும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும் மந்திரங்கள்லாம் படிப்போம் என்ன சொல்கிறார் ஆத்மானம் ரத்தினம் வித்தி தெரிந்து கொள் யமதர்மராஜா நச்சிகேதஸுக்கு உபதேசம் பண்ற ஜீவாத்மாவை தேரில் பயணம் செய்கின்ற பயணியாக தெரிந்து கொள் ஆத்மானகும் அது வேத பிரயோகம் நம்ம சமஸ்கிருதத்தில் எடுத்து சொல்ற போது ஆத்மானம் ஆத்மானம்னா தன்னை ஆத்மானம் தன்னை இல்லாட்டி ஜீவாத்மானம் ஜீவாத்மாவை ரத்தினம் ரத்தினம்னா தேரில் செல்லுகின்ற பயணி ரத்தி ரதத்தில் இருப்பவன் ரதத்தில் இருப்பவன் ரதி ஆக தேரில் பயணிக்கின்ற பயணியாக தெரிந்து கொள் வித்தி அறிந்து கொள் அடுத்தது ஷரீரம் ரதம் ஏவ தூ தூங்கிறதுக்கெல்லாம் மீனிங் கிடையாது ஷரீரம் ரதம் வித்தி ஷரீரமேவ இரதம் வித்தி ஆத்மானமேவ ரத்தினம் வித்தி ஆத்மாவையே தேரி செல்லுகின்ற பயணியாக தெரிந்து கொள் உடலை தேராக அறிந்து கொள் அறிந்து கொள் அப்புறம் இந்த உடம்புக்குள்ள நான் இருக்கேன் இந்த ஸ்தூல சரீரம் இருக்கு ஆனால் எனக்கு உட்கார்ந்து இதெல்லாம் படிக்கிறது யாரு புத்தின்னு ஒரு கருவி கொடுத்துருக்கார் பகவான் கிருஷ்ணர சாத்விக புத்தி ராஜச புத்தி தாமச புத்தின்னு பிரிக்கிறார் சாத்விக ஞானம் ராஜசானம் தாமச ஜானம்னு பிரிக்கிறார் துவைத ஜானம் தாமச ஜானம் விசிஷ்டாத்வைதானம் ராஜசானம் அத்வைத ஜானம் சாத்விகம் ஞானம் ஞானத்தை மூணாக பிரிக்கிறோம் அப்புறம் புத்தி தாமச புத்தி ராஜச புத்தி சாத்விகீ புத்தி அதர்மத்தை தர்மமாக நினைக்கிறது தாமச புத்தி அறகுறையா தர்மத்தையும் அதர்மத்தையும் அறகுறையாக புரிஞ்சின்றிருக்கிறது ராஜச புத்தி தர்மத்தை தர்மமாகவும் அதர்மத்தை அதர்மமாகவும் புரிஞ்சிருக்கிறது சாத்விகி புத்தி அப்படி கீதையில் சொல்லப்பட்டிருக்கு அல்ல புத்திம் டு சாரத்திம் வித்தி தேரோட்டியாக புத்தியை அறிந்து கொள் நீங்கள் போட்டுக்கணும் தேரில் பயணிப்பவன் ஈஸ் ஜீவாத்மா தேர் ஈஸ் உடம்பு சூலசரீரம் தேர் ஓட்டி ஈஸ் ஈக்வல் டு தேரை ஓட்டுகின்றவன் சாரதி புத்திம் து சாரத்திம் வித்தி இதெல்லாம் இன்னும் இருக்கு சங்கராச்சார சொல்றதையும் சொல்கிறேன் ஜீவாத்மாங்கிறத சொல்கிறோம் ரிதப்பங்கிறர் ரிதபம் சம்சாரினம் ரத்தஸ்வாமினம் ரத்தினம் வித்தி ஜானீஹி அது இப்போ சொன்னார் இல்லையா தாம் பண்ணின புண்ணிய பாவத்தை அனுபவிக்கிற ஜீவாத்மாவேன்னு சொல்கிறாரு சங்கராச்சியர் விளக்கமாக மறுபடியும் மறுபடியும் சரீரம் எடுத்துடே இருக்கிறவன் உடம்பை மாற்றிகிட்டே இருக்கிறவன் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுற மாதிரி எத்தனை உடம்பை எடுத்துட்டான் புல்லாகி பூடாய் எல்லா பிறப்பும் பிறந்து இழைக்கிறானே ஆகையினால இந்த ரத சுவாமி சம்சாரி ரிதபகா ரிதபகான்னா என்ன தான் சொல்றேன் ரித்தம் பிபந்தவுனர் அவர் அந்த வேர்டே கான்டெக்ட்டு தகுந்த வேர்டே போடுறார் தாம் பண்ணின புண்ணிய பாபத்தினுடைய பரணாகிய இன்பத்துன்பத்தை அனுபவிக்கிற இந்த ஜீவாத்மா இந்த தேரில் பயணிக்கிற பயணியாக கருதிக்கணும் சம்சாரிய அப்புறம் சரீரம் ரத்தமேவத்து அதில் என்ன அழகாக சொல்கிறார் சங்கராஜர் சொன்னால் இந்த குதிரையெல்லாம் தேரை இழுக்கிற மாதிரி இந்த இந்திரியங்கள்லாம் உடம்பை இழுத்துட்டே போகிறதாம் நேர சினிமா கோட்டைக்கு இழுத்துன்னு போகிறது இந்த உடம்பை இழுத்துன்னு போகிறது இந்திரியங்கள்லாம் இந்திரியாணி பிரமாத்தீனி ஹரந்தி பிரசபம் மனஹ காலம்புற வித்யாப்பீட்டத்துக்கு வரதோ இல்லையோ நேராக அன்னலக்ஷ்மி இழுத்துன்னு போகிறது இல்லையா உடம்ப காஃபி இழுக்கிறது காஃபியும் காஃபியை குடிக்கிற நாக்கும் சேர்ந்து நேராக எங்கே வித்யாப்பீட்டத்தை பார்த்துக்கலாம் அதெல்லாம் ஜென்ம அடுத்த ஜென்மாவில் பார்த்துடுவோம் நேராக போய் காஃபியை குடிப்போம் டீயை சாப்பிடுவோம் அதான் தோணும் நீங்கள் யாரால் அப்படி இல்லை எனக்கு தெரியும் இருந்தாலும் சொல்கிறேன் அது போழுக்கும் அப்படி பகவானாக இதான்னா பகவான் தான் எப்பவும் சர்வவியாப்பியாக இருக்கார் காஃபி கிடைக்குமா அப்படி சொல்லிட்டு அது தோணும் அது இழுக்கிறது தான் எப்படி குதிரைகள் இழுக்கின்றனவோ அப்படி இந்திரியங்கள் என்ன பண்ணுகிறது நான் இந்த உடம்பை இழுக்கின்றன சொல்ல போகிறார் அடுத்தது ஆகையினால ரதபத்த ஹயஸ்தானியி இந்திரியை ஆக்ருஷ்யமானத்வாத்து ஷரீரஸ் ஷரீரத்தை இழுத்துண்டு போகிறது இந்திரியங்கள்லாம் வா வா அப்படின்னு சொல்கிறது கண் இழுக்கிறது காது இழுக்கிறது இந்த ஜீவாத்மாவை பு பிடிச்சி இழுக்கிறது இந்த ஜீவாத்மாவா அதெல்லாம் வாண்டான்னு சொல்லா உள்ளே போகிறேன்னா ஆ இங்கேவா முதல்ல இழுக்கிறது அதான் மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்யன்றார் அது கடவுள்கிட்ட போய் சொல்கிற கள்ளப்புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே எப்படி இருக்கு போகிறோம் கள்ளப்புலனைந்துன்னா திருட்டுத்தனமாக அக்கிரமம் பண்ணுறதா அது இந்திரியங்கள்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சு பண்ணால் மாட்டிப்போம் ஆக என்னால் என்னென்னா திருட்டு அதுதான் மலங்க கள்ளப்புலன்னாங்க கள்ளப்புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே மலங்க புலனைந்தும் வஞ்சனையை வஞ்சனையை யாருக்கு செய்கிறது இந்திரியங்கள்லாம் இந்திரியங்கள்லாம் வஞ்சனைய எனக்கு தான் செய்யறது ஏன் இந்திரியங்கள் யாருக்கு வஞ்சனை செய்யும் ஏன் இந்திரியங்கள் என்னத்தான் ஏமாத்தும் நான் அந்த இந்திரியத்தை நம்புறேன் என்ன தகரா என்ன பிரச்சனை பாருங்க என் கண்ணுக்காது மூக்குன்னாக்க நான் நம்பலாமான்னா கிருஷ்ணர் அதையும் சொல்லிவிட்டார் பந்துராத்மாத்மனஸ்திய ஏநாத்மயவாத்மநாஜித அநாத்மனஸ்து சத்ருத்வே வர்த்தேதாத்மயவ சத்ருவத்து ஜித்மன்தரமா சமா யாரு தன்னுடைய இந்திரியங்களை தான் ஜிக்கிறானோ அதாவது ஏனாத்மன ஆத்மா ஜித து என்ன லாங்குவேஜ் பார்க்கணும் பந்துராத்மாத்மனஸ்தேனாத்மனா ஜித அதாவது எவன் தன்னாலேயே தன்னை கட்டுப்படுத்துகிறானோ அவனுக்கு தானே தனக்கு நண்பன் தானே தனக்கு பகைவன்னா என்ன அர்த்தம் அது தானே தனக்கு நண்பன் தானே தனக்கு பகைவன்னா அதாவது கட்டுப்படுத்தப்பட்ட என்னுடைய கட்டுப்படுத்தப்பட்ட இந்திரியங்கள் எனக்கு நண்பர்கள் என்னால் கட்டுப்படுத்தப்படாத இந்திரியங்கள் எனக்கு பகைவர்கள் அனாத்மனஸ்து சத்ருத்வே வர்த்தே ஆத்மைவ சத்ருவது இந்த இடத்துல ஆத்மசப்தம் இந்திரியங்களை குறிக்கிறது ஆஹா ஜீவாத்மாவுக்கு சத்ரு மித்ரன் யாருன்னா வேறு யாரும் இல்லை மை ஓன் சென்ஸ் ஆர்கன்ஸ் எனக்கு வந்து எனிமி ஆர் ஃப்ரெண்ட் வேறு யாரும் சத்ரு இல்லை என் மனசு எனக்கு தான் அதுதான் எனக்கு சத்ரு மித்ரனும் அதுதான் ஆஹ புத்தி து சாரத்திம் வித்தி புத்தின்னா என்னென்னா தேர நடத்தின்ட்டு போகிறவன் அது மாதிரி இந்த உடம்பை நடத்திட்டு போகிறவன் யாருன்னா புத்தி தான் நடத்தணும் இந்த வகுப்புக்கு வரணும்னு சொல்கிறது யார் இந்த உடம்பை வகுப்புக்கு தூக்கின்னு வர்றது யார் கூட்டின்னு வர்றது யார் நான் வரேன் ஏன் புத்தி சொல்கிறது இதுக்கு போ ஏதோ நாலு விஷயம் நல்லதாக காதில் புரிய அவர் சொல்கிறது நிறைய புரிய மாட்டேங்கிறது புரியாட்டாலும் பரவாயில்லை பரவாயில்லை கொஞ்சம் போய் கேட்டுட்டே ஒரு நாளாகனா புரியும் அப்படின்னு சொல்லி வர்றது இழுத்துன்னு போகிறது இது தேரை எப்படி ஒரு தேரோட்டி செலுத்துக்கிறானோ அப்படி இந்த உடலை செலுத்துபவன் யாருன்னா இந்த உடலை செலுத்துபவன் புத்தி புத்தி ஒரு கரணம் ஆஹா சங்கராஜன் நிச்சய அத்தியவசாய லக்ஷணாம் சாரத்தி வித்தி தீர்மானம் பண்ணணும் பணம்தான் எனக்கு லட்சியமா பணத்தை நோக்கி நான் இந்த உடம்பை செலுத்துறதா புலனின்பத்தை நோக்கி இந்த உடம்பை செலுத்துறதா புண்ணியத்தை நோக்கி இந்த உடம்பை செலுத்துறதா வேதாந்த சிரவணத்தை நோக்கி இந்த உடம்பை சரித்திரதா அப்படின்னு தீர்மானம் பண்ண வேண்டியது எங்கிட்ட இருக்கிற புத்திங்கிற கரணம் கருவி தான் தீர்மானம் பண்ணணும் ஆகையினால் புத்திம்து சாரத்தியம் வித்தி அப்புறம் அடுத்தது என்னது மனப்பிரகிரகமே வச்ச அந்த தேரோட்டிக்கும் குதிரைக்கும் நடுவில் கயறுகள் இருக்கு கயிறு இருக்கு அதை வச்சு தான் கண்ட்ரோல் பண்ணுறான் அந்த குதிரைகளுக்கும் இவன் கடிவாழ கயிறு இவன் கையில் இருக்குது ஆ தேரோட்டி கையில் கடிவாள கயிறுகள் இருக்கிறது குதிரைகளோடு அது இணைக்கப்பட்டு இருக்கிறது ஆக தேரோட்டி கடிவாள கயிற்களின் மூலம் குதிரைகளை செலுத்துகிறான் அதை போல ஜீவாத்மா தன்னுடைய ஜீவாத்மா தான் இங்கே தேரில் இருக்கிற சுவாமி ரத சுவாமி தான் புத்திகிட்ட புத்தியை வச்சுன்னு அந்த புத்தி வந்து என்ன பண்றதுன்னா குதிரைகளை கட்டுப்படுத்து எதைக் கொண்டு நான் மனசை கொண்டு சங்கல்ப விகல்பாத்மிகா சங்கல்ப விகல்பாதி லக்ஷணம் பிரகிரஹம் மனம்ங்கிற கருவியைக் கொண்டு இந்திரியங்கிற குதிரைகளை புத்திங்கிற தேரோட்டி வழி நடத்தி செல்கிறான் ரசனாம் வித்தி ஆ மனசுனால்தான் இதில் வந்து என்னென்னா இப்படி போகலாம் அப்படி பண்ணலாம் அடிக்கடி இந்த மனசுங்கிறது புத்திக்கும் மனசுக்கும் ஒரு வித் எல்லாம் விற்பிபேதம் தீர்மானமாக இருந்தால் அதுக்கு பேர் புத்தி இப்படி அப்படின்னு சொன்னோம்னா இப்போ உதாரணத்துக்கு நல்லா சொல்லணும்னா ஜபம் பண்ணுறது நான் வந்து ஐம்பத்தி தடவை ஓ நமோ பகவதே தஷிணாமூர்த்தையே மஹியம் மேதாம் பிரஜாம் பிரயச்ச ஸ்வாஹா அப்படின்னு தீர்மானம் முடிவெடுக்கிறேன் அந்த முடிவெடுக்கிற விற்பிக்கு பேர் எண்ணத்துக்கு பேர் புத்தி முடிவெடுத்ததுக்கு பிறகு திரும்ப திரும்ப சொல்கிறது மனசு மனசு தான் சொல்கிறது திரும்ப திரும்ப சொல்லிக்கின்றே இருக்குது திரும்ப திரும்ப அந்த மந்திரத்தை சொல்லிக்கின்றே இருக்குது மனசுக்கு நான் வந்து நான் தீர்மானம் பண்ணுற போது புத்தி வேலை பண்ணுறது எல்லாமே அந்த தீர்மான எண்ணம் புத்தி என்று அழைக்கப்படுகிறது தீர்மானத்தை கடைப்பிடிக்கின்ற தொடர்ந்த எண்ணம் மனம் என்று அழைக்கப்படுகிறது ஆக மனசை வச்சுட்டு தான் தீர்மானம் பண்ணதுக்கு பிறகு இந்த மனசை வச்சுட்டு தான் நம்ம வந்து இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணுறோம் அதை புரிஞ்சுக்கணும் நம்ம ஆக இந்த புத்திங்கிறது ஒரு விற்த்தி மனசுங்கிறது சங்கல்ப விகல்பாத்மிகா விற்த்தி அதுக்கும் ஒரு ஆர்டர் பண்ணிடுறோம் நீ செய் சொன்ன உடனே அது மெக்கானிக்கலாக செஞ்சுட்டே இருக்கும் புத்தி தீர்மானம் பண்ணிடுறது அது ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்குது அதுதான் மனசோடு இது மாதிரி நிறைய இடங்களில் பல அர்த்தங்கள் இருக்குது இங்கே என்ன சொல்கிறாருனா மனசாகி பிரகிருஹீதானி ஸ்ரோத்திராதீனி கரணானி பிரவர்த்தன்தே ரசனையா இவ அஸ்வாகா எப்படி கயிற்றை கொண்டு குதிரைகள் தேரோட்டியால் கட்டுப்படுத்தப்படுகிறதோ அதைப்போல் புத்தியானது மனதை கருவியாக கொண்டு இந்திரியங்களை கட்டுப்படுத்துகிறது இந்திரியங்களை கையாளுகிறது அப்படின்னு அர்த்தம் நாளைக்கு பாப்போம் தொடர்ந்து ஓம் சகநாபத்து சனன்கு ओम தேஜஸ்வினாவீத்தமஸ்து மாவிஷாவை ஓம்ஷா ஹரி ஓம் ஈஷ்வரோ குருராத்மேதி மூத்திபேதவி வோமவாப்யிணாமூர் நம மூத்தா வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வார்த்தையன்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்திஷாந்திஷாந்தி ஹரிஹி ஓம் ஆதிகுருநாசஸ்வாமிகி